வணக்கம் தினமுறை துளிக்காக சென்னையில இருந்து உங்கள் அன்பால மேலு இப்ப எக்ஸாம் டைம் இல்லையா தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் பிள்ளைகளுக்கு ஆவில வேக வச்ச உணவையே தயார் பண்ணி கொடுங்க இட்லி மக்காச்சோளம் போன்ற உணவு கூட நீங்க ஆவில வேக வச்சு கொடுக்கலாம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சாலடா பண்ணி கொடுங்க ஃப்ரெஷ் ஜூஸ் வீட்லேயே தயார் பண்ணி கொடுங்க வெளியிலெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சும் கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவு மண்பாண்டங்களில் சமைச்சு கொடுக்க பாருங்க எவர் சில்வர் பாத்திரத்தில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அலுமினியம் பாத்திரத்தை அறவே பயன்படுத்தாதீங்க சிக்கன் மட்டன் முடிஞ்ச அளவு இப்போதைக்கு கொடுக்காதீங்க மீன் வகைகள் ஃபிஷ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதுவும் குழம்புல போட்டு மட்டும் கொடுங்க ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொடுக்கவே கொடுக்காதீங்க ஆயிலி ஐட்டம்ஸ் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி காலையில் நாலு மணி குழந்தைங்க எழுந்துக்கிறாங்கன்னா கூடவே நீங்களும் எழுந்துக்கோங்க பக்கத்தில் உக்காந்து அவங்க படிக்கிறது என்னன்னு புரியலன்னா கூட பரவாயில்ல பக்கத்தில் உக்காந்து கவனிங்க அது போதும் அவங்களுக்கு தேவைப்படும் டீயோ பாலோ போட்டு கொடுங்க அதே மாதிரி நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பால் கொடுங்க லாஸ்ட்டை தூங்குற டைமில் பால் கொடுத்தீங்கன்னா அது வந்து அஜீர்ண கோளாரம் உண்டாக்கிடும் உணவில் சிறு நவதானியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இப்போதைக்கு சேர்த்து கொடுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுங்க எப்போவும் பக்கத்தில் ஆதரவாக அனுசரணையாக இருங்க வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் கூட கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு லீவ் போட முடியும் அப்படின்னா லீவ் போட்டுட்டு அந்த குழந்தைங்களை கவனிச்சுக்கோங்க சூடாக சமைச்சு கொடுங்க முட்டை செஞ்சு கொடுத்தா கூட வேக வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு கொடுத்துடுங்க என்ன நேர்களே இந்த துளி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம்